புதுவை வேலு வேலுமுதலியார்க்கு வரைந்த திருமுகங்கள் திருமுகம் ஒன்று இந்த நாய்க்கு பணம் என்ன செய்ய பதினைந்து இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பது சிவமயம் கல்வி கேள்விகளால் சிறந்து சிவபக்தி ஜீவகாருண்யம் சாந்தம் அன்பு முதலிய நற்குணங்களை பெற்ற நண்பர்க்கு அனந்த முறை வந்தனம் வந்தனம் வந்தனம் தங்கள் சுபரித்திர விபவங்களை கேட்க மிகவும் விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன் தை மாதம் இருபத்தி நாள் தபால் மார்க்கமாக தாங்கள் வரவிடுத்த கடிதம் வரப்பெற்று வாசித்து அறிந்து கொண்டேன் முன் மேற்படி தை மாதத்தில் தங்களுக்கு நான் எழுதி அனுப்புவித்த கடிதம் தங்களிடம் வந்து சேர்ந்ததில்லை போல தோன்றுகின்றது அதை மன்னிக்க வேண்டும் நல்லாரென தான் நனி விரும்பிக் கொண்டாரை அல்லாரெனினும் அடக்கிக் கொள்ளல் வேண்டும் என்றபடி இரத்தின முதலியாரை தாங்கள் அடக்கி கொண்டது பெரிய காரியம் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் வாக்கினால் சமீபித்தும் மனத்தினால் நெடுந்தூரமாகியும் இருக்க வேண்டும் மாப்பிள்ளை முதலியார் முதலானவரிடங்களிலும் இப்படியே இருக்க வேண்டுமென்று நான் சொல்ல வேண்டுவதென்ன தங்களுக்கு தெரிந்தது ஐயா தற்காலத்தில் தங்கள் மனத்தில் நேரிட்ட சஞ்சலங்களை நிவர்த்தி செய்து இனி ஒரு காலங்களிலும் வாராத வண்ணம் பாதுகாத்து சதா சௌக்கியத்தை பெற்று சந்தோஷமடைய அனுக்கிரகிக்க வேண்டுமென்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தாங்களும் இரவும் பகலும் நமது ஆண்டவனை இடைவிடாமல் சிந்தித்து கொண்டு சாக்கிரதையோடு இருக்க வேண்டுமென்று தங்களையும் பிரார்த்திக்கிறேன் நம்மை பெற்ற தாயை பார்க்கிலும் அனந்த கோடி பங்கு நம்மிடத்தில் தயவுள்ளவன் நமது ஆண்டவன் ஆகலால் நமக்கு ஒரு காலத்திலும் குறைவு நேரிடாது இது சத்தியம் ஆனால் நாம் நம்பிக்கை தவறாது இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நான் விரித்து தங்களுக்கு சொல்ல வேண்டுவதென்ன என் போன்றவர்கள் எத்தனை பேருக்கோ தாங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள் தங்களிடத்தில் நான் என்ன காரியம் சொல்லியிருந்தேனோ அந்த காரியம் தங்கள் மனமட்டில் நிற்கும் அல்லவா ஆதலால் அந்த காரியத்தை குறித்தே தற்காலம் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறேன் நமது ஆண்டவன் அனுகிரகத்தால் அது முடியும் காலத்தை இன்னும் சில நாளில் தெரிந்து கொள்ளலாம் தாங்கள் இப்போது இவ்விடம் விஜயம் செய்ய எந்த விதத்திலும் என்ன வேண்டுவதில்லை நான் வந்துவிடுகிறேன் தாங்கள் வரவுக்கு தக்க செலவு செய்து கொண்டிருக்க வேண்டும் பின்பு இஷ்டப்படியெல்லாம் செய்ய நமது ஆண்டவன் அணுக்கிரகிப்பான் இதற்கு சந்தேகம் இராது இது உண்மை இந்த உண்மை தங்களுக்குத்தான் தெரியும் ஆதலால் தங்கள் மட்டில் இது தெரிவித்தேன் ஐயா நானோ புத்தி தெரிந்த நாள் தொடங்கி இது பரியந்தமும் இந்த பிணவுடம்பும் இதற்கு கொடுக்கின்ற பிண்ட துண்டங்களும் பெருஞ்சுமையாக இருக்கின்றதே ஐயோ இது என்றைக்குத் தொலையும் என்று எண்ணி எண்ணி இளைத்து துன்பப்படுகின்றவனாக இருக்கின்றேன் இப்படிப்பட்ட இந்த நாய்க்கு பணம் என்ன செய்ய என்னை குறித்து தாங்கள் பண விஷயத்தில் பிரயாசம் எடுத்து கொள்ள வேண்டாம் தாங்கள் வேறு விதத்திலும் செலவுக்கு இடம் பார்க்க வேண்டாம் தாங்கள் மார்கழி மாதம் மகாராஜராஜஸ்ரீ முதலியார் நற்குணமணியாகிய சீனிவாச முதலியாருக்கு எழுதிய கடிதத்தால் அவர்கள் என்னை கேட்க நான் மறுக்க மறுத்தும் தங்கள் கடிதம் வர இதனால் தங்கள் மனத்திற்கு வருத்தம் உண்டாம் என்று மேற்படி முதலியார் அவர்களிடத்தில் பத்து ரூபாய் வாங்கி கொண்டேன் மற்றவை அவாளிடத்தில் தானே இருக்கிறது இதனை தாங்கள் அறிய வேண்டும் மகாராஜராஜ ஸ்ரீ சீனிவாச முதலியார் மிகவும் நல்லவர்கள் சினேக பாத்திரர்கள் நல்ல புத்திமான் தங்கள் மட்டில் எழுதிய இந்த கடிதம் தங்கள் மட்டில் தானே இருக்க கிருபை செய்ய வேண்டும் மற்ற சங்கதிகளை பின்பு தெரிவிக்கிறேன் சரணம் இங்கணம் சிதம்பரம் ராமலிங்கம் மாசி 5 இஃது சென்னப்பட்டணம் ராயல் ஓட்டல் மகாராஜராஜஸ்ரீ புதுவை வேலு முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு வருவது ஜரூர் ஜரூர்